வணக்கம் நற்றினே நண்பர்களே இன்று நான் அறிமுகப்படுத்தவிருக்கும் புத்தகம் என்று சொல்வதை விட ஒருவடி மேலே போய் ஒரு நாவலிலிருந்து ஒரு வரியை மேற்கோளாக காட்ட விரும்புகிறேன் என்ன அது திரு அவர்களுடைய தீண்டாத வசந்தம் என்கிற புத்தகத்திலிருந்து ஒரு வரி அவர் சொல்வார் எங்களது கால்கள் படாமலேயே இன்று பல நதிகள் வற்றிவிட்டது என்று சொல்லுவார் இது தீண்டாமை கொடுமையின் ஒச்சம் இந்த தீண்டாமை கொடுமையில் மிகவும் பயங்கரமானது ஒரு தீண்டாமை கொடுமையை நான் சொல்லப்போகிறேன் தீண்டாமை என்பதே கொடுமைதான் அதில் இதில் என்ன பயங்கரம் என்று நீங்கள் கேட்கலாம் இருக்கிறது நம் கற்பனைக்கும் அற்பட்ட ஒரு நிகழ்வு அது நாம் அன்றாட மிக எளிதாக கடந்து செல்லும் மக்களின் வாழ்க்கை நிலைகளுள் ஒன்றுதான் அது தவிர்க்கப்பட்டவர்கள் என்பதுதான் புத்தகத்தின் தலைப்பு யார் தவிர்க்கப்பட்டவர்கள் இந்தியாவின் மலமல்லும் மனிதர்கள் என்பதுதான் அவ்வா அந்த ஆசிரியர் அப்புத்தகத்திற்கு கொடுக்கும் சற்றே சிந்தித்து பாருங்கள் மலம் மனிதர்கள் நாம் எத்தனையோ பெயர் எவ்வளவோ எளிதில் கடந்து போயிருப்போம் அவர்களது வாழ்வில் என்ன நடந்தது இதுவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டுதோறும் நூறு கோடி இருநூறு கோடி என்று ஒதுக்கப்படும் தொகை அவர்களுக்கு முழுமையாக செலவு செய்யப்பட்டதா இன்னும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் மனிதக் கழிவுகளை மனிதனே அல்லும் அவலத்தை நீக்கிவிட்டோமா இன்று நாம் பேசுகிறோம் சந்திரா என்னை விண்ணுக்கு அனுப்பிவிட்டோம் என்றெல்லாம் ஆனால் மனிதன் அசுத்தத்தை மனிதன் எடுக்கும் நிலையை இன்றும் நாம் மாற்றவில்லையே என்கிற சவுக்கடி கேள்வியை மிக ஆழ்ந்த நுட்பங்களோடும் ஆதாரங்களோடும் முன்வைக்கும் நூல் அது வெடியல் பதிப்பகத்தாரின் முயற்சியால் வெளிவந்திருக்கிறது பாஷா என்ற பத்திரிகையாளர் ஒவ்வொரு மாநிலமாக சென்று அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தொழிலாளர்களின் மன உணர்வுகளை மிக நேர்த்தியாக படம் பிடித்திருக்கிறார் அதுவும் பல புள்ளி விபரங்களோடும் பல ஆதாரங்களோடும் நிறுவியும் இருக்கிறார் அவருடைய பழக்கம் என்பது நேரடியாக மக்களோடு தொடர்புடையது ஏனெனில் அவர் ஒரு பத்திரிகையாளர் ஆதலால் இப்புத்தகத்தின் மேன்மை மிகச் சிறப்பானதாக அமைந்திருக்கிறது மேலும் இப்புத்தகத்தை மிக அழகாக தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் விடியல் பதிப்பகத்தார் தங்களுக்கு மன துணிவிருந்தால் இப்புத்தகத்தை படித்து கடந்து போக துணிவிருந்தால் யார் வேண்டுமானாலும் முயற்சி செய்து படித்து பாருங்கள் என்னால் இப்புத்தகத்தை முழுமையாக படிக்கவோ கடந்து செல்லவோ முடியவில்லை கிட்டத்தட்ட நானூறு பக்கங்கள் கொண்ட அப்புத்தகத்தை நான் கடந்து செல்ல ஓரா ஒரு வாரம் ஆகியது என்னால் படிக்க முடியவில்லை பாதி இடங்களில் நிறுத்திவிட்டேன் நிறைய இடங்களில் அப்படியே நிறுத்திவிட்டு சில இடங்களில் அப்பாற்பட்டு வாமி வாந்தி வரும் சூழ்நிலையும் கூட ஏற்பட்டது ஏனென்றால் அவர் கொடுத்திருக்கும் விவரணைகள் அப்படிப்பட்டது எனவே நாம் நண்பர்கள் இப்புத்தகத்தை கேட்டு படித்து பாருங்கள் அதனுடைய அவ் மக்களுடைய வாழ்க்கையின் கொடுமை உங்களுக்கு விளங்கும் ஏன் இவன் தடுமாறுகிறான் என்று நினைக்கலாம் அப்புத்தக எனக்குள் ஏற்படுத்திய தாக்கம் அப்படி இப் இந்ததோ இப்படி ஒரு ஆய்வு நூலை எனக்கு வாசிப்ப அளித்த வாசிப்பன் நூலகத்திற்கும் அதன் நூலகர் திரு ரவிக்குமார் அவர்களுக்கும் எனது நன்றிகள்